ஏழுதுலியல்ல அவர்களிடம் சென்று அவர் அறிவிக்கும் செய்தியை செவித்துவருங்கள் என கூறினார்கள் நாங்கள் சென்றோம் அபு சாயித் லதியாஹன் அவர்கள் தமது தோட்டத்தை சரி செய்து கொண்டிருந்தார்கள் எங்களை கண்டதும் தமது மேலாடையை பூர்த்தி கொண்டு பல செய்திகளை எங்களுக்கு கூறலானார்கள் பள்ளிவாசல் கட்டப்பட்ட செய்தியை கூறும்போது நாங்கள் ஒவ்வொரு செங்கல்லாக சுமப்பவர்களாக இருந்தோம் ஆனால் அம்மாரியாகும் அவர்கள் இரண்டு இரண்டு செங்கிற்களாக சுமக்கலானார் அதை கண்ட நபி அலிஹி வசல்ல அவர்கள் அவரது மேனியில் படிந்த மண்ணை தட்டிவிட்டு பாவம் அம்மார் அவரை அக்கிரமக்கார கூட்டம் தொலை செய்யும் இவர் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைப்பார் அவர்களோ இவரை நரகத்திற்கு அழைப்பார்கள் என்று கூறினார்கள் அதற்கு அம்மா அவர்கள் அந்த குழப்பங்களை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார்கள் என அபு சாயந்தர் அலி அல்லாஹர்கள் குறிப்பிட்டார்கள்